அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமையில்லாத சொல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காதபடி பேசுவதே வாய்மையாகும் வாய்மை வெல்லும் எனவே அனைவரும் உண்மை பேச வேண்டும் வாய்மையால் ஒரு மன்னர் பெற்ற பெயர் இன்பத்தை இக்கதையின் வாயிலாக அறியலாம் தெய்வ பக்தி உள்ள ஒரு மன்னர் ஒரு தேசத்தை ஆண்டு வந்தார் அவர் வாய்மை தவறாதவர் நற்குணம் நிரம்பியவர் ஆதரவற்றோருக்கு தாராளமாக உதவும் தர்மத்தில் சந்தை உள்ளவர் அவர் புகழ் நாடகம் பரவி இருந்தது அவருடைய அரண்மனை தலைநகரில் இருந்தது அந்த தலைநகரில் வியாழந்தோறும் சந்தை கூடும் வெளியூர் வியாபாரிகளும் விவசாயிகளும் விற்பனைக்காக பொருட்களை அந்த சந்தைக்கு கொண்டு வருவார்கள் மாலையில் சூரியன் மேற்கில் மறைவதற்குள் கொண்டு வந்தவற்றை நகரவாசிகளிடம் விற்று பணம் கொண்டு சந்தோஷமாக தங்கள் ஊர்களுக்கு திரும்பிச் செல்வார்கள் வியாபாரம் சரிவர நடைபெறாவிட்டால் விற்பனையாகாத பொருள்களை மன்னர் வாக்களித்தபடி அரண்மனை அதிகாரிகள் சந்தைக்கு வந்து வணிகர்களிடம் அவர்கள் கேட்கும் தொகையை கொடுத்து வாங்கிக் கொள்வார்கள் இப்படி வாங்கப்படும் பொருள்களை மன்னர் இல்லாதவர்களுக்கு இலவசமாக வழங்குவார் ஒரு வியாழனன்று அந்த சந்தைக்கு வெளியூரிலிருந்து ஒரு ஏழை அந்தனர் கனமான ஒரு கூடையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்தார் மற்ற வியாபாரிகளுடன் அமர்ந்தார் பகலில் சந்தையில் மக்கள் வெள்ளம் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடந்தது அந்தனரிடம் மட்டுமே யாருமே செல்லவில்லை சூரியன் மேற்கில் சரியும் வேளையில் சந்தை களைய ஆரம்பித்தது கொண்டு வந்த பொருள்களை நல்ல லாபத்துக்கு விற்றுவிட்ட வணிகர்கள் பணத்தை எண்ணிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தனர் கடைசியில் அந்தனரை தவிர மூன்று வணிகர்கள் மட்டும் விற்பனையாகாத தங்கள் பொருள்களுடன் அமர்ந்திருந்தனர் ஒருவரிடம் தானியங்கள் இருந்தன மற்ற இருவரிடம் மளிகை பொருள்கள் துணிமணிகள் இருந்தன மூவரில் ஒருவர் மன்னரைார்த்து விற்பதற்கு நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அந்தனர் அமைதியாக கூடையை திறந்து காண்பித்தார் அதை பார்த்த வணிகர்கள் மூவரும் சந்தையே அதிரும்படி வாய்விட்டு சிரித்தனர் விடாமல் நீண்ட நேரம் சிரித்து ஓய்ந்துவிட்டு ஒரு வணிக சாமி வீணாக நீங்க இங்கே காத்திருக்க பொழுது போவதற்குள் கூடையை தூக்கி கொண்டு ஊர் போய் சேருங்கள் இதை யாருமே வாங்க மாட்டார்கள் என்றார் உடனே அந்தனர் மன்னர் வாங்குவார் என்ற நம்பிக்கையுடன் கூறினார் சூரியன் மறையும் வேலை அரண்மனை அதிகாரிகள் குதிரைகளில் வந்தனர் கூடவே ஒரு மாட்டு வந்தது மூன்று வணிகர்களும் கேட்ட தொகைகளை அதிகாரிகள் கொடுத்துவிட்டு அவருடைய பொருட்களை வண்டியில் ஏற்றினர் கடைசியில் அந்த அதிகாரிகள் அவருடைய கூடையில் இருந்ததை பார்த்து விட்டு திடுக்கிட்டு பின்வாங்கினார்கள் அந்த கூடையில் ஓட்டை உடைசல் ஜாம்கள் சட்டி பானை ஓடுகள் குப்பை கூளங்கள் இவைகள் இருந்தன அந்தனர் அதிகாரிகளை பார்த்து ஆயிரம் வெள்ளிக்காசுகளை கொடுத்துட்டு கூடையோடு எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்து காசுகள் கூட போராத இந்த பொருள்களை நீர் நம்பிக்கையோடு வெளியூரில் சுமந்து கொண்டு வந்து விட்டதால் காசுகள் கொடுத்து வாங்கிக் கொள்கிறோம் என்றார் ஓர் அதிகாரி ஆயிரத்துக்கு ஒரு காசு கூட குறைந்தால் நான் கூடையை தரமாட்டேன் உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லாவிட்டால் நான் பழைய ஊருக்கே எடுத்து சென்று என்றார் அந்தனர் அவர் முகத்தில் வருத்தம் சந்தைக்கு வந்த எவரும் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லக்கூடாது என்பது மன்னரின் கண்டிப்பான உத்தரவு எனவே ஒரு குதிரை மூலமாக மன்னருக்கு தகவல் அனுப்பப்பட்டது சிறிது நேரத்தில் திரும்பி வந்த அந்த குதிரை வீரன் கேட்கும் தொகையை கொடுத்துவிட்டு கூடையை வாங்கிக் கொள்ளும்படி மன்னர் சொல்கிறார் என்றான் அந்தனரும் மகிழ்ச்சியோடு ஆயிரம் வெள்ளிக்காசுகளை வாங்கிக் கொண்டு சந்தையை விட்டு வெளியேறினார் குப்பை கூடை அரண்மனை வந்து சேர்ந்தது அந்த இரவு அந்த புறத்தில் உறங்கி கொண்டிருந்த வந்தார் தங்கச்சிலை போல தகத மின்னிய ஒரு அழகி மெல்ல நடந்து கொடுமண்டபத்தின் தலைவாயிலை விட்டு வெளியேறி கொண்டிருந்தாள் அவளுக்கு பின்னால் வரிசையாக நான்கு பெண்கள் மன்னர் திடுக்கீட்டு நால்வரையும் வழிநடத்தி சென்ற பெண்ணின் அருகில் சென்றார் அவளுடைய தலை முதல் பாதம் வரை தங்க வைர நகைகள் ஜுத்தன பெண்ணே உன்னை இதுவரை நான் இந்த அரண்மனையில் பார்த்ததில்லை நீ அழைத்து செல்லும் இந்த பெண்களையும் நான் பார்த்ததில்லை நீ யார் என்று கேட்டார் அவள் என்னை தெரியவில்லையா உமக்கு நான் தான் திருமாளின் துணைவி செல்வத்துக்கு தெய்வம் திருமகள் என்கிறள் இலக்குமி என்றாள் மன்னர் ஆச்சரியத்துடன் லட்சுமியை பார்க்க நான் வாசம் செய்யும் இந்த அரண்மனைக்குள் குப்பை கூடங்கள் வந்துவிட்டால் நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன் குப்பை கூடை வறுமையின் வறுமை இருக்கும் என்னால் இருக்க முடியாது வருகிறேன் என்றார் தாயே மகாலட்சுமி உங்களுக்காக அந்த கூடையை நான் அப்புறப்படுத்த முடியாது நான் என் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி விலை கொடுத்து வாங்கப்பட்ட கூடை அது இருக்க விருப்பம் இல்லை நீங்கள் தாராளமாக போகலாம் என்றார் லட்சுமி அரண்மையை விட்டு வெளியேறி மறைந்தாள் அவளை பின்தொடர்ந்த அழகான தேவதையை பார்த்து மகளேன் நீ யார் என்று கேட்டார் மன்னர் அதற்கு அவள் என் பெயர் தர்மா லட்சுமியை நீங்கள் வெளியேற்றிய பிறகு தர்மம் பண்ண உங்களிடம் எதுவுமே இருக்காது தர்மம் பண்ண இயலாத உங்களிடம் நான் இருக்க விரும்பவில்லை லட்சுமி செல்லும் இடத்துக்கே நானும் செல்வேன் என்றால் அதுதான் உன் முடிவு என்றால் நீயும் போய்விடலாம் என்றார் உடனே தர்மாம்பாலும் வெளியேறிவிட்டால் மூன்றாவதாக வந்த பெண் என் பெயர் குணசீலி லட்சுமியையும் தர்மாம்பாலையும் நீங்கள் விரட்டிவிட்ட பிறகு நற்குணமாகிய நான் மட்டும் உங்களிடம் எப்படி முடியும் நானும் வெளியேறுகிறேன் என்றவாறே நடையை கட்டினாள் அப்புறம் வந்தவள் தன் பெயர் புகழரசி என்றாள் செல்வம் போய்விட்டது அதனால் தர்மம் செய்யும் ஆற்றலும் போய்விட்டது வெளியேறிய நற்குணத்தையும் நீங்கள் தடுக்கவில்லை புகழுக்கு அரசியான நான் மட்டும் உங்களோடு எப்படி இருக்க முடியும் என்று கேட்டாள் உன்னை நான் தடுக்கவில்லையே யார் போனாலும் எனக்கு கவலை இல்லை புகார் எனக்கு தேவையில்லை நீ தாராளமாக போகலாம் என்றார் உடனே புகழரசியும் போய்விட்டாள் கடைசியாக வந்தவள் என் பெயர் சத்யா வாய்மைக்கு அரசி நான் என்றால் உடனே மன்னர் வழி மறைத்தார் அப்போது சத்யா செல்வம் தர்மம் புகழ் நற்குணம் எல்லாவற்றையும் நீங்கள் விரட்டிவிட்ட பிறகு வாய்மையாகிய நான் இங்கே வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை நானும் வருகிறேன் என்று சொல்லி என்னை தடுக்காதீர்கள் என்றால் அப்போது மன்னர் நீ மட்டும் என்னை விட்டு போய்விடாதேமா உனக்காகத்தான் நான் ஒரு குப்பை கூட ஆயிரம் வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன் உனக்காகத்தான் செல்வம் தர்மம் புகழ் நற்குணம் எல்லாவற்றையும் இழக்க துணிந்தேன் வாய்மையாகிய நீ இல்லாமல் என்னால் இது வாழவே முடியாது என்று கண்ணீருடன் கெஞ்சினார் கதறினார் அழுதார் வாய்மைக்கு அரசியான சத்யாவின் மனம் இழகிய கவலைப்படாதே எனக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் அளிப்பாய் என்று நான் என்னவே இல்லை நீ எனக்கு தரும் மரியாதை என் மனதை நெகிழ செய்து விட்டது நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகமாட்டேன் என்றென்றும் உன்னுடனே இருப்பேன் என்றால் மறுகணம் சத்யா வெளியே வராததை அறிந்த மற்ற மூவரும் ஒருவர் ஒருவராக உள்ளே வந்துவிட்டனர் லட்சுமியை தவிர இலக்குமி வராவிட்டால் பரவாயில் மன்னர் எண்ணிக்கொண்டிருந்த போது குப்பைக்கு நற்குணமும் எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்மையும் என்னோடுதான் இருக்கின்றன செல்வத்துக்கு தெய்வமான லக்குமி மட்டும் போய்விட்டால் என்றார் லக்குமி போய்விட்டதாக யார் சொன்னது வாய்மை வாழும் இடமே திருக்கோயில் உள்ளே போய் நிடம் வாங்கி கூட திறந்து பாருங்கள் என்றார் அந்தனர் உள்ளே போய் திறந்து பார்த்த மலைளத்துக்குதிலாக சுர்ிடும் நவரத்தினால சொ மா பொற்காசுகளால நிரி ஒழிந்து பரபரப்படைந்த மன்னர் அந்த நரைக்கான வெளியே ஓடோடி ார் அவர் அங்கே இல்லை யாமையா கண்டவற்றும் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற உண்மை கூடுதலை போல என்றும் நிலைத்திற்கு பேரு வேறொன்றும் இல்லை இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்பது சாத்திரச் சான்றாகும் எல்லா அறநூல்களும் அறத்தையே உயர்த்தி கூடுகின்றன வாய்மையின் தலைமை பண்பு உணர்த்தப்பட்டது நான் உண்மையாக கண்ட பொருள்களில் எல்லாம் உண்மை பேசுவதை விட வேறு சிறந்த பொருள் உண்மை உயர்ந்தது உண்மை சிறந்தது நாமும் உண்மையை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் முத்துக்குமாரி